ஜப வீரராகியேசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா பதினோராம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் ஏசு ஓரிடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவரது சீடரில் ஒருவன் நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீடருக்கு ஜம் பண்ண போதித்ததுபோல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனானா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டியாயிற்று என் பிள்ளைகள் என்னோடைய படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான் பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறான் என்று எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறான் என்றாவது எழுந்திருந்து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 மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் மீனுக்கு பதவாய் பாம்பானா அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுத்திருக்க கொடுக்க அறிந்திருக்கும் பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே இரண்டாவது வரி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆதர் ஹூஇஸ் இன் ஹெவன் தங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தரும்படி சீடர்கள் இயேசுவை கேட்டபோது அவர்கள் குறிப்பாக யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் போதித்தார் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பார்த்தைகள் பகுதிகளில் எத்தனை முறை உங்கள் பிதா உங்கள் பிதா உங்கள் பிதா என்று சொல்லுகிறார் பாருங்கள் முதலாம் வசனம் நாலாம் வசனம் ஆறாம் எட்டாம் வசனம் பதினாலாம் வசனம் 15, 18, இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு அத்தனை வசனங்களிலே உங்கள் பிதா உங்கள் பிதா என்று இயேசு சொல்லுகிறார் ஆனால் எங்குதான் எப்பொழுதுதான் ஏன் தான் கிறிஸ்தவர்கள் இயேசுவை நோக்கி ஜபித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை முடிக்கும் பழக்கத்திற்குள் சரிந்தார்கள் என்று என்னால் புரிந்து முடியவில்லை இயேசுவின் நாமத்தில் இயேசுவிடமே கேட்க முடியுமா சற்றும் அர்த்தமற்றது தமது மரணத்தை அடுத்து துவங்கவிருக்கும் புதிய உடன்படிக்கையின் யுகத்தை குறிப்பிட்டு இயேசு தமது சீடருக்கு உபதேசித்ததாவது அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அன்றாக கவனியங்கள் யோவன் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி இந்த வசனங்கள் உண்டு கிறிஸ்து இறக்கும் வரை சீடர்கள் தங்கள் தேவைகளுக்கெல்லாம் இயேசுவிடம் நேரடியாக சென்று அவரிடம் கேட்டனர் ஆனால் புதிய யுகத்தின் ஜப ஒழுங்கில் ஏற்பட வேண்டிய இந்த மாற்றத்தை இயேசு இந்த வசனத்தில் மெய்யாகவே என்று வலியுறுத்துவதை கவனியுங்கள் ஆதி சீடர்கள் பெந்தைகோசை அடுத்து எழுதப்பட்ட முதல் ஜபத்தையே பிதாவை தான் செய்தனர் அந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போ சில நாலாம் அத்தியாயம் இருபத்தி நாலு முதல் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறேன் புறவினத்தார் கொந்தளித்து மக்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்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 நீர் அபிஷேகம் பண்ணிய உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் இதுவே பவுலின் பழக்கமாகவும் இருந்தது அவன் என்ன சொன்னான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்று அடிக்கடி அறிக்கையிட்டான் மூன்று பதினைந்து ஆறு பதினேழு ஒன்று பதினாறாம் வசனங்கள் பாவங்களை நாம் பிதாவிடமே அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கையிடும் பொழுது அவரது குமாரனின் ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும் பிதாவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது குமாரனானவர் பிதாவின் வலது பக்கத்தில் இருந்தும் பரசுத்தாவையானவர் நமக்கு உள்ளே இருந்தும் நமக்காகப் பறிந்து மன்றாடுகின்றனர் நாம் இந்த தெய்வீக ஒழுங்கை ஜபத்தில் ஒரு போதும் மறந்துவிடக்கூடாது ஆன்மீக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கல்வாரியில் கிறிஸ்து முடித்துவிட்ட பணியினால் நமக்கு வருபவைகளாயிருந்தாலும் அவைகளை அனுபவிக்க நாம் பிதாவிடமே கேட்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை கேட்க வேண்டியது பிதாவிடமா ஏசு என்ன சொன்னார் பொல்லாத நாளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக அல்லவா அப்படியானால் நாம் ஒருபோதும் இயேசுவை நோக்கி ஜபிக்கக்கூடாதா இல்லை இயேசுவை நோக்கி ஜபிப்பது ஒரு விதிவிலக்காய் இருக்கலாம் ஆனால் அது வழக்கமாயிருக்க கூடாது பாமாலையிலே ஈ கூப்பர் என்பவர் அழகான ஒரு பாடலிட்டு இருக்கிறார் பிதாவே மா தயாபரா ரட்சிப்பின் ஆதி சிம்மாசனமும் தாழுவேன் அன்பாக மன்னிப்பியுவேன் ஜபிப்போம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எவ்விதமாக ஜபிக்க வேண்டும் என்று உம்முடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பயந்து நடுங்கிக் கொண்டு இருப்பதற்கு பதிலாக அப்பா பிதாவே என்று நேரடியாக உம்மை தைரியமாக கூப்பிட்டு உம்மிடத்தில் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய காரியங்களையும் சொல்லுவதற்கு திறந்த வாசலை கொடுத்தீரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஜபங்களுக்காக உமது வரது உட்கார்ந்திருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசு ஆவி தேசு கிறிஸ்துவுக்காகவும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு உள்ளே இருந்து எங்களுடைய ஜபங்களுக்கு விசையும் திசையும் தருகிற பரிசுத்த ஆவியானவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டு வரே எங்களுடைய ஜப வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டிய திருத்தங்களை தைரியமாய் கொண்டு வர எங்களுக்கு உதவி தாரம் பிதாவே வல்லமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உண்மைக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் ஆமே